நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் தினமரு துளிக்காக உங்கள் அலுமையிலு இளமையை பாதுகாக்கக்கூடிய எளிய மருந்து திரிபலா சூரணம் திரிபலாசுரணு ஒன்றும் இல்லைங்க நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் சேர்ந்த கலவை இது வந்து நாட்டு மருந்து கடையில் நமக்கு சூர்ணமாக கிடைக்குது இதை வாங்கி ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு ஸ்பூன் அளவு கலந்து வெறும் வயிற்றில் காலை மாலை உணவுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வரணும் இது ரெகுலராக சாப்பிட்டுக்கு வந்தோம்னா நம்ம இளமையை பாதுகாக்கக்கூடியது நம்ம வந்து தேனில் இல்லை நெய்யில் கூட கலந்து அது சாப்பிடலாம் இது மட்டும் இல்லை நமக்கு அல்சர் இருந்ததுன்னா அந்த அல்சரை போக்கக்கூடியது வயிற்று புண்களை ஆற்றக்கூடியது உடலில் உள்ள தேவையற்ற நச்சுக்களை பூச்சிக்களை நீக்கக்கூடியது தேவையற்ற கொழுப்பை கரைக்கக்கூடியது தேவையற்ற கெட்ட நீரை வெளியேற்றக்கூடியது நமது உடலில் உள்ள ரத்தின் அளவைணுக்களின் அளவை அதிகரிக்க செய்யக்கூடியது இன்சுலின் அளவையும் அதிகரிக்க செய்யக்கூடியது குளுக்கோஸின் அளவை சமன் செய்யக்கூடியது உடல் எடையை குறைக்க உதவும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இதாரிய மருந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கக்கூடியது மலச்சிக்கலை நீக்கக்கூடியது கண் பார்வை கோளாறுகளையும் போக்கக்கூடியது வாய்ப்புண் இருந்தாலும் அதையும் போக்கக்கூடியது நம்ம வந்து இந்த திரிபலா சூர்ணத்தை ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரதுனால நமக்கு வந்து நரைமுடி பித்தம் இதெல்லாத்தையுமே போக்கக்கூடியது மூச்சுக்குழலில் உள்ள அடைப்பை போக்கக்கூடியது சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க கூட இது ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்